மீடியா வழங்கும் நவீக பேசலாம் கேட்கலாம் 1921. தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரயில் பெட்டி கோரிச்சாவுகள் ஆயிரத்தி நவம்பர் ஒன்பது மலபாரில் இருந்து மதராசுக்கு வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் பெட்டிகளில் ஒன்றை தவிர மற்ற பெட்டிகளில் சரக்குகள் இருந்தன ஒன்றில் மட்டும் மனிதர்களே சரக்குகளாய் அடைக்கப்பட்டிருந்தனர் அதில் அடைக்கப்பட்டிருந்தவர்களின் எண்ணிக்கை அறுபது எழுபது எண்ணிக்கையினரை கால்கள் வைத்து நிற்கக்கூடிய பெட்டியில் இருநூற்றி நாற்பது கால்கள் நூற்றி இருபது கைகளும் ஒரு காலில்தான் நிற்க வேண்டும் கால்மாற்றி கால்மாற்றி நின்றே களைத்து போகும் நிலை மாசடைந்து விடும் வெளிச்சம்டி அசைந்து வெளியேறிவிடும் மலை இடுக்குகளின் பயணத்தில் ரோம கால்களிலெங்கும் வியர்வை ஒருவர் மூச்சு ஒருவர் மேற்பட்டு வெப்பம் ஒருவர் உடல் ஒருவர் மேல்படா அளவுக்கற்ற கசகசப்பு நாலு பக்க பெட்டி சுவர்களில் மோதல் நடுவில் நின்றவர்கள் பிடிமானமில்லாமல் சாய்தல் விழுந்தவர்கள் கீழே விழாமலும் கீழே விழுந்தவர்கள் மேலே இழை முடியாமலும் கவிழ்தல் கசாப்புக்காய் கழுதுகள் ஆந்திராவுக்கும் கருப்பு எருமைகள் கேரளாவுக்கும் லாரிகளில் திணிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவது போல மாப்ளாப் போராளிகள் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட சரக்கு ரயில்பட்டியில் அடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு இருந்தார்கள் அசைக்க முடியாத அளவுக்கு அவர்களின் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன இயற்கை அவஸ்தைகளை தீர்க்க முடியவில்லை கண்கள் சொருகினாலும் தூங்க முடியவில்லை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவாளங்கள் கடகடக்க என்ஜின் சத்தத்தை அடக்கும் இதற்கு முன்பும் சரக்கு பெட்டிகளில் போராளிகள் அடைத்து செல்லப்பட்டு இருந்தனர் ஆனால் அளவோடு ரயில் ஐம்பது மைல்களை தாண்டியிருக்கும் கூச்சலும் குழப்பமும் படிப்படியாக நிற்க எது நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என ஏற்கனவே ஏற்பட்டிருந்த மனநிலை மேலும் வலுவாகி அமைதி பொத்துக்கொண்டிருந்தது நிசப்தங்கள் எல்லோரும் மூச்சுவிட தத்தளித்துக் கொண்டிருந்த போது கதவருகே நின்று இடுக்கின் வழியாக காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த ஒருவர் அமைதியை கீழ்த்தரியும் வண்ணம் பாடினார் அப்பாடல் பத்ரு போராளிகளை பற்றிய பாடல் அண்ணலார் கலந்து கொண்ட முதல் யுத்தமாம் பத்ருநீத்த தியாகிகளை பற்றிய பாடல் அது செயல்பாடு தானே இது பாடியவர் ஒரு சாதாரண தொழில் அப்பாடலை பாடியவர் ஒரு சாதாரண தொழிலாளி ஓஷா எனும் நாவிதர் என்றும் அழைக்கப்பட்ட ும் கலைஞர் அவருடைய பெயர் கல்லாடி காதர் பாட்டை கேட்ட மாப்ளா போராளிகளின் வழிகள் எங்கோ பறந்தன நாடி நரம்புகளில் முறிகேன தயங்கி தயங்கி வந்த காற்று சூறாவளியை போல் வீசியதாக தெரிந்தது பத்ரு சகாபாக்கல் பாடல்களை தொடர்ந்து கல்லாடி காதர் மாப்ளாப் கிளர்ச்சிக்கு முன் பாடப்படும் ஆயிரத்தி எண்ணூத்தி வருட ஷஹீத் கலை பற்றிய பாடலை பாடினார் தூக்கமின்றியும் பட்டினிகளோடும் வலிகளோடும் பயணித்த மாப்ளா போராளிகள் வலி கழுத்திலும் வலி மனைமெங்கும் வலிகள் மாப்ளா போராளிகளை அள்ளி போட்டுக் கொண்டு ஊர்ந்து கொண்டிருந்த ரயில் ஒத்த கடந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தது எங்கும் இருள் உலகை இருள் போர்த்தி கொண்டிருந்தது போராளிகளின் பெட்டிக்குள் அடர்த்தியான இருள் அவர்கள் கண்களுக்கு வெளியிலும் உள்ளும் இருள் அரைமயக்க நிலையிலும் இருந்தார்கள் அடங்கி மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது பேச்சு சத்தமெல்லாம் அடங்கி முனங்கல் சத்தம் மட்டுமே கேட்டது சிலரின் வாய் வழியாக புகுந்த காற்று வாழ்த்தை பெற்றது சிலரின் வாய்களை பார்த்த காற்று மோதி திரும்பியது மழை ஓய்ந்து கொண்டிருந்தது கோயம்புத்தூரை நோக்கி ஊர்ந்து கொண்டிருந்த அந்த இரும்பு கம்பளிப்புழு போத்துனூரை அடையும் முன் ரயில் பெட்டியிலிருந்து மரண ஓலங்கள் ரயில் பெட்டி சுவர்களும் கதவுகளும் கால்களால் தட்டப்பட்டன உடன் கூச்சல் சப்தங்கள் ரயிலை நிறுத்தச் சப்தங்கள் எழுப்பப்பட்டன கரும்புகையை கக்கியபடி ரயில் போத்தனூரில் நின்றது மாப்ளா போராளிகளின் கூக்குறளால் ரயில் நிற்கவில்லை மாப்ளா போராளிகளின் கூக்குரலால் நிற்கவில்லை அது நிறுத்தப்பட வேறு காரணம் இருந்தது ரயில் ஸ்டேஷனை கடக்கும் மூங்கில் வளையத்துக்குள் வைத்து சாவி கொடுக்கப்படும் ஸ்டேஷன் பணியால் கொடுக்கும் சாவியை என்ஜின் டிரைவர் கை வாங்கிக் கொள்வார் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் சாவி வழங்குதலும் வாங்கப்படுவதும் நடக்கும் சாவி வாங்கப்படாத சூழலில் ரயில் நிறுத்தப்படும் மூங்கில் வளையம் வாங்கும் போது தவறை விழுந்த காரணத்தினாலே ரயில் நிறுத்தப்பட்டது ரயில் நிறுத்தப்பட்ட போது மாப்ளா போராளிகளின் பெட்டியிலிருந்து ரயில் நிலைய நடையில் நின்றவர்கள் ரயில்வே களாசிகளும் மாப்ளா பேட்டியை அடைய கூக்குரல்களை கேட்ட அக்கம் பக்கம் பொதுமக்களும் திரண்டனர் தம்புராணி என இறைவனை அழைக்கும் குரல்கள் அடித்து உதைத்தாலும் கூச்சலால் ரயில் பெட்டி அதிர்ந்தது சூழ்ந்து நின்றவர்களும் அதிர்ந்து போய் நின்றார்கள் கூடியிருந்தோர் குரல் எழுப்பினர் கார்டு காவலர்களை பார்த்தார் காவலர்கள் கார்டை பார்த்தனர் மதராஸ் சென்ற பின் தான் பெட்டியை திறக்க வேண்டும் என்ற கட்டளையால் தான் காவலர்களும் கண்களால் பேசிக்கொண்டனர் எதற்காகவோ மனிதர்கள் மாடுகளைப் போல் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என எண்ணிக்கொண்டிருந்த மக்களுக்கு உண்மை தெரிய தொடங்கியது போலீசாரிடம் பொதுஜனம் கேட்ட கேள்வியில் உண்மை வெளிப்பட்டு விட்டது மக்கள் ஆவேசப்பட்டனர் சம்மட்டியொன்றை எடுத்து வர அடுத்த ஆயுதங்கள் சேர்த்தை உடைத்து விட்டது பொதுமக்களாலே பூட்டு உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்ட பூட்டு சிதற கதவுகள் திறக்கப்படவுளவென மனிதர்கள் கீழே விழுந்தனர் அவர்கள் மரணித்தும் அவர்கள் மரணித்தும் நடைமேடையில் தரையில் குதிக்க சிலர் தள்ளாடி சரிந்தனர் பெட்டிக்குள் மரணித்தவர்களும் மயக்கமடைந்தவர்களும் எல்லோருடைய கைகளும் முதுகுக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்தன அல்லது கை விலங்கு இடப்பட்டிருந்தன ரயில்வே நடைமேடியை சவ காடாக காட்சியளித்தது உயிரோடு இருந்தவர்கள் மறைந்தவர்களின் பெயரை சொல்லி கூவி கதறினார்கள் தங்களின் கழிவிற்க நிலையை எண்ணி சிறிது நேரத்தில் போத்தனூரே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே நிர்வாகமும் காவல்துறையினரும் விரைந்து செயல்பட ராணுவமும் வந்து சேர்ந்தது மலப்புரத்தில் சரக்கு ரயிலில் ஏற்று அடைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது அவர்களில் ஐம்பது பேர் மயங்கியும் தள்ளாடியும் கைகால்கள் நடுங்கியும் பாதி பிணமாகவும் ரயில்வே நடைமேடியை சோக சித்திரமாக மாற்றியிருந்தனர் எழுபது பேர் பிணமாக கிடந்தனர் எண்பத்தி ஐந்து ஆண்டுகால மாப்லாப்களின் போராட்டத்தின் மிகவும் துன்பகரமான காலகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாப்ளாப்களில் மேல்மட்டத்தில் இருந்த வியாபாரிகள் காணாம்தாரர்கள் குத்தகைக்காரர்களில் இருந்து மிக சாதாரண குழி தொழிலாளிகளும் கபர்ஸ்தானில் குழி தோண்டுபவரும் கூட போராளிகளாக மாறியிருந்தனர் மார்க்கம் தெரிந்தவர்களோடு மார்க்கம் தெரியாதவர்களும் தோளோடு தோல் நின்று போராடி யதை ஷகீதான எழுபது பேரின் பட்டியல் பறைசாற்றும் தங்கள் ஹாஜிகல் ஹிமாம்கள் ஹபீப்கள் என மார்க்கம் அறிஞர்களோடு கூலி தொழிலாளர்கள் என அடிமட்டத்தில் இருந்தோரும் போராளிகளாக மாற்றியிருந்தனர் கூலி தொழிலாளர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் உள்ளனர் எழுபது பேர்களில் கூலி தொழிலாளிகள் முப்பத்தி ரெண்டு பேர் இவர்கள் கூலிப்படையினர் அல்ல கொண்ட கொள்கையை நிறைவேற்ற கூர்வால் ஏந்தியவர்கள் உழவ உழவர் பெருங்குடி மக்கள் பத்தொன்பது பேர் நிலத்தை கிழித்து பயிரிட்டவர்கள் ஜெமீன்களின் உடலை கிழிக்க எழுந்தவர்கள் வணிகர்கள் இருவர் சிறு வணிகர்கள் இருவர் சிறு மர வணிகர் ஒருவர் வாழ்க்கை வியாபாரத்தில் வரவினையே பார்த்தவர்கள் தங்களை செலவு பண்ண வந்தவர்கள் தேநீர் கடைக்காரர்கள் மூவர் தேநீரை பார்த்து பார்த்து செலுத்து செந்நீர் பார்க்க வந்தவர்கள் பொற்கொள்ள ஒருவர் தற்ற ஒருவர் இவர்கள் ஒரே ஒருவர் முடித்திருத்தும் தொழிலாளி ஆங்கிலேயரை திருத்த அந்நியமானவர் மாப்ளா அணியினரை பாட்டாலை வீடு கொள்ள செய்தவர் பினக்காடாக வேடிக்கை பார்க்க வந்தவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் தங்கள் சொந்த சகோதரர்கள் இறந்ததாக எண்ணியை திரண்ட மக்களில் பலர் அழுதனர் ராணுவமும் போலீசும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்று தோற்றுக் கொண்டிருக்கையில் அக்கம் மக்கள் தேனீக்கள் போல் திரண்டனர் அவர்கள் ஆங்கிலேயரின் எடிப்பிடி பட்டாளங்களை கொட்டி விடுவார்களோ என்னும் நிலையில் ரயில் நிலையத்தின் உள்ளும் புறமும் பிதுங்கியது ஐம்பது பேர்களை பாதுகாக்க வேண்டும் எழுபது பேர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் அரசு இயந்திரம் விழிப்பிடுங்கி நின்றது திரண்டு ஆயிரக்கணக்கான மக்களில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களும் இருந்தனர் அவர்கள் பிரச்சினையை பெரிதப்படுத்தாமல் ஷஹீதானவர்களை நல்லடக்கம் செய்ய ஆயத்தமாயினர் எங்கோ பிறந்தவர்கள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உயிரிழந்து கிடந்தாலும் அவர்கள் ஊரும் புறவும் நாங்களே என்பது போல இஸ்லாமிய உமா செயல்பட தொடங்கியது புதைக்கவர்கள் ஷகீதானில் புதைக்க வந்தவர்கள் புதைத்தவர்கள் ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்தை குழு தோண்டி புதைக்க கால் நூற்றாண்டு காலம் காத்திருந்தது நன்றி வணக்கம் அவளங்கும் நவி டாக்ஸ் பேசலாம் கேட்கலாம்